ஒருவர் உயர்த்தினால் கழுதையின் தலை போல அல்லாஹ ஆக்கிவிடுவதை அல்லது கழுதையின் உருவமாக அவர் உருவத்தை அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அவர் பயப்பட வேண்டாமா என்று நபிசல்ல கூறினார்கள் ஒன்பது ஒன்று முஸ்லிம் நான்கு இரண்டு ஏழு